அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற தலைப்பிலே திருக்குறள் கருத்துக்களை திருவள்ளுவருடைய திருவருளால் தொடர்ந்து கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்று வருகிறோம் முதலில் நாம் பார்க்க வேண்டிய அம்சம் அறிவு நலம் ஏனென்றால் நாம் குழந்தையாக இருக்கிற பொழுது நமக்கு அமைந்திருக்கக்கூடிய கருவிகள் அறிவு கருவிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த கருவிகள் மூலம் உலகத்தை காண்கிறோம் நாம் குழந்தை பருவத்திலே நம்முடைய மெய்ன்னு சொன்னா உடம்பு அதாவது தோல் பகுதி இது ஊறு என்று சொல்வார்கள் தொட்டா நமக்கு தெரிகிறது அல்லவா ஒரு உணர்ச்சி இருக்கு இதுல ஒரு துணி மென்மையான துணியை அணிந்து கொண்டால் ஒரு உணர்ச்சி இருக்கிறது கடினமான ஒரு துணியை அணிந்து கொண்டால் அதற்கு ஒரு உணர்ச்சி இருக்கிறது ஒருவரை ஒருவர் தொட்டால் அதனால் சில உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது ஊரு என்கின்ற ஒரு அறிவை கொடுக்கிறது இது மென்மையாக இருக்கிறது இது கடினமாக இருக்கிறது இது நடுநிலையில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா அது தொட்டு பார்த்தால் நமக்கு உள்ளத்திலே அந்த அறிவு ஏற்படுகிறது நீங்கள் இதை மறக்கவே கூடாது உயிர் உள்ளம் உள்ளத்திற்கு அறிவை கொடுக்கக்கூடிய அறிவுக்கருவிகள் மெய் ஒரு கருவி உயிரானது உள்ளம் உடலில் உள்ள அறிவுக்கருவிகளின் செயல்பாடுகளால் ஓயாது புறப்பொருள்களை பற்றி அறிவை பெறுகிறது ஊறு என்னும் அறிவுக்கருவியால் பொருள்களின் கடினத்தன்மை நென்மைத்தன்மை இரண்டுக்கும் இடைப்பட்ட தன்மையை உள்ளம் அறிந்து கொள்ளுகிறது கண் என்கின்ற அறிவு கருவி உடலில் உள்ள செயல்படுகின்ற அந்த பார்வை ஆற்றலானது உள்ளத்திற்கு நிறத்தை பற்றிய அறிவையும் வடிவங்களை பற்றிய அறிவையும் கொடுக்கிறது குறிப்பாக நிறத்தை பற்றிய அறிவை கண்கள் வாயிலாகத்தான் உள்ளம் உணர்ந்து கொள்ளுகிறது ஆக நிறத்தை பற்றிய அறிவை கண்களில் செயல்படும் ஆற்றல்தான் உள்ளத்திற்கு அறிவுறுத்துகிறது அதுபோல காதின் வழியாக ஒலியை பற்றிய அறிவை பெறுகிறோம் மூக்கின் வழியாக மணத்தை பற்றிய அறிவை பெறுகிறோம் நாக்கின் வழியாக சுவையை பற்றிய அறிவை பெறுகிறோம் ஒரு குரல் இருக்கிறது அல்லவா சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு அப்படின்னு நீத்தார் பெருமையில துறவிகளை பற்றி சொல்றவோ சொல்லியிருக்கிறார் இதோ சுருக்கமாக சொல்றேன் இனிமே திருக்குறளை அங்கங்க தெளிவா ஒரு ஒரு குரலுக்கும் விளக்கங்கள் சொல்ல திட்டமிட்டிருக்கிறேன் பொதுவாக ஒரு கருத்தை உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் ஆகவே உயிர் உள்ளம் உடல் அறிவு கருவிகள் இவைகளின் வாயிலாக அறிவை பெறுகிறது மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற அறிவு கருவிகளின் துணை கொண்டு உள்ளமானது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற அறிவை பெறுகிறது இதை பகுத்தும் ஆராய்கிறது இதில் ஏகப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன நம்முடைய அனுபவம் சொல்லுகிறது நிறத்தில் உள்ள வேற்றுமைகள் ஒலியில் உள்ள வேற்றுமைகள் மனத்தில் உள்ள வேற்றுமைகள் சுவையில் உள்ள வேற்றுமைகள் ஊறு எனப்படுகின்ற தன்மையிலே அறிவிலே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் இவையெல்லாம் நம் மனம் முழுவதும் நிரம்பி கடக்கின்றன அதைத் தவிர பிறரோடு நாம் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் அதிலும் இந்த அம்சங்கள் எல்லாம் நிறைந்திருப்பதால் நம்முடைய உள்ளம் விழிப்பு நிலையிலே ஓயாத அறிவை பெற்றுக் அது மட்டுமல்ல செயற்கருவிகளோடு நாம் செயல் இந்த அறிவுக்கு ஏற்ப நம்முடைய செயற்கருவிகள் அதாவது கைகள் கால்கள் பேசுதல் பேசுகின்ற சக்தி பிறகு நாம் மலம் கழிக்கும் ஆற்றல் அதே ஒரு சக்தியாக நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல குழந்தையை தோற்றுவிக்கும் ஆற்றல் இவைகள் செயற்கருவிகள் என்று சொல்லப்படுகின்றன ஓயாது அறிந்து கொண்டும் ஓயாது செயல் புரிந்து கொண்டும் நாம் இருக்கிறோம் இந்த விஷயத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உடலின் வாயிலாக உலகத்தோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை நாம் பகுத்தறிய கடமைப்பட்டிருக்கிறோம் திருவள்ளுவர் அந்த அடிப்படையில்தான் பேசியிருக்கிறார் அதாவது வறுமையிலேயே பெரிய வறுமை என்னன்னு கேட்டா அறிவின்மை இந்த பகுத்தறிவை சரியா பயன்படுத்தாம இருக்கிற தன்மைதான் இன்மையுள் இன்மை அறிவின்மை பிரிதின்மை இன்மையா வையாத உலகு அப்படின்னு புல்லறிவான் அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அதாவது இன்மையுள் இன்மை அறிவின்மை ஆரம்பிக்கிற போது அறிவின்மை இன்மையுள் இன்மைங்கிறார் ஒருவனுக்கு அறிவு இல்லைங்கிறது வந்துதான் தரித்திரம் தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் வறுமையிலெல்லாம் மாபெரும் வறுமை என்ன பகுத்தறிவை பயன்படுத்தி நமது வாழ்க்கையின் தன்மையை நாம் ஆராயாமல் இருப்பதுதான் திருக்குறள் போன்ற எண்ணற்ற நூல்கள் நமக்கு அந்த அறிவை வழங்குவதற்கு ஓயாது காத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை நாடாமல் இருப்பதுதான் நம்முடைய அறியாமை என்று சொல்ல வேண்டும் ஆகவே பெரிய எல்லாம் அறிவில்லாதவர்களைத்தான் வறுமையாளர்கள் என்று சொல்லுவார்கள் வறுமையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் பொருள் வறுமையுடையவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் அறிஞர்கள் இந்த கருத்தை நான் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து நாம் கருத்துக்களை சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி